நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமர்த்துக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலைமேலு வெட்டுக்காயத்தை எளிய மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க வெட்டுக்காயம் ஏற்பட்டவுடன் ஐஸ் கட்டிய அந்த வெட்டுக்காயத்துக்கு மேல வச்சு ஒத்தனம் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா குளிர்ந்த நீரால ஒத்தனம் கொடுத்துட்டு வரணும் அது லவங்கம் எரிச்சல குடுக்க கூடியதுதான் இருந்தாலும் அந்த லவங்கத்தை பொடி பண்ணி அந்த வெட்டுக்காயத்துக்கு மேல போட்டு வச்சிருந்தோம்னாலே வெட்டுக்காயம் வெகு சீக்கிரத்தில் ஆறிவிடும் அது மட்டும் இல்லாம வெட்டுப்பட்ட வடுவே தெரியாமல் மறைந்துவிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்